அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் செரின் தகைமாண்ட தக்கார் செரின் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் அறிவு ஒழுக்கங்கள் ஆகிய தகுதி நிறைந்த தக்கவர்கள் வருத்தப்பட்டு கோபிப்பார்களே ஆனால் பலவகைப்பட்ட இன்பங்களை பெற்று வாழும் வாழ்க்கையும் அதற்குரிய சிறந்த செல்வமும் என்ன பயனை கொடுத்துவிடும் ஒரு பயனையும் கொடுக்காது என்பது கருத்து அதாவது இன்ப வாழ்க்கையினாலும் செல்வச் செருக்கினாலும் பெரியோர்களுக்கு குற்றம் இழைத்து விடுவோமேயானால் இந்திரன் அகத்திய முனிவரால் சவிக்கப்பட்டு மலைப்பாம்பு ஆனது போல அப்பொழுதே அழிந்து விடுவான் என்பது குரலின் உள்ளார்ந்த பொருள் பரிமேலிழகர் கூறுகிறார் சாப அருள்கற்கு ஏதுவாய பெருமை மாற்றிமைப்பட்ட அருந்தவர் அரசனை வெகுழ்வாராயின் உறுப்பழகு பெற்ற அவன் அரசாட்சியும் ஈட்டி வைத்த பெரும் பொருளும் என்பட்டுவிடும் உறுப்பு அப்படின்னு சொன்ன படை குடி கூழ் அரண் அமைச்சு ஆக ஆறங்கள் வகைமாண்ட வாழ்வு அப்படின்னா பதவி செல்வாக்கு சுற்றம் முதலியன வான் பொருள் அப்படின்னு சொன்னா வழி வழியாக வந்த அழியாத செல்வம் இடம் ஏவல் ஆகியன வான் என்பது உயர்ச்சி பெருமை சிறப்பு முதலியவற்றை உணர்த்துகிறது தகைமாண்ட தக்கார் அப்படின்னு சொன்னா அடக்கம் அருள் அமைதி நடுநிலை முதலிய குணநலன்களால் சிறந்த பெரியவர்கள் என்று பொருள் உயர்ந்தார் சினத்தால் சிறந்த வாழ்வும் சிதைந்து போகும் செல்வச் செருக்கால் பெரியோரை அவமதிக்கக் கூடாது சிறந்த முனிவர்கள் சினந்தால் கோவப்பட்டால் உயர்ந்த அரச வாழ்வும் அழிந்து போகும் தகுதியால் சிறப்புற்ற பெரியார் ஒருவனை வெகுண்டால் அவனுக்கு பல வகையால் மாண்புற்ற வாழ்க்கையும் பெரும் பொருளும் இருந்தும் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா கூறுகிறது குல காரணமானவன் யார் நல்லவர்களின் இதயத்தில் துன்பத்தை உண்டாக்கும் செய்கைகளை உடையவன் என்று ஆதிசங்கரர் இந்த நூலிலே அருளி செய்திருக்கிறார் பதவுரை பார்க்கலாம் தகைமாண்ட அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த தக்கார் பெரியோர்கள் ஷெரின் சினந்தால் கோவப்பட்டால் வகைமாண்ட உருப்பழகு பெற்ற வாழ்க்கையும் அரசாட்சியும் வான்பொருளும் ஈட்டி வைத்த பெரும் பொருளும் என்னாம் என்னவாகும் பயனின்றி போகும் என்பது கருத்து ஒழிப்புரை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் கோபப்படும்படி நடந்து கொண்டால் உருப்பழகு பெற்ற அரசாட்சியும் ஈட்டி வைத்த பெரும் பொருளும் என்ன ஆகும் வீணாகிவிடும் யாருக்கும் எந்த பயனையும் கொடுக்காது என்பது கருத்து வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என்னாம் தகைமாண்ட தக்கார் சரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்